பாடம் 31 முப்பத்தி ஒன்று தொழுகையும் உங்கள் ஈமானை அல்லாஹ் நன்மை ஏதுமின்றி பாழ்படுத்திவிட மாட்டான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தின் கூற்று இதன் கருத்தாவது பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை நோக்கி நீங்கள் தொழுத தொழுகையை அல்லாஹ் வீணாக்கி விடமாட்டான்